வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இந்திய செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் பதினோராம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு கோவிந்த் சிங் சீக்கியர்களின் பத்தாவது குருவானார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அடிமை புரட்சியில் ஈடுபட்டமைக்காக கைது செய்யப்பட்ட நாட் டர்னர் அவர்கள் வெர்ஜினியாவில் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டீஸ்டா ஆற்றின் கிழக்கு பகுதிகளை பூட்டான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வாஷிங்டன் ஐக்கிய அமெரிக்காவின் நாற்பத்தி இரண்டாவது மாநிலமாக இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹவாயில் பேள் துறைமுகத்தில் அமெரிக்க கடற்படை தளம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரான்சில் ரயில் பெட்டி ஒன்றில் ஜெர்மனிக்கும் கூட்டுப்படைகளுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானதைத் தொடர்ந்து முதலாம் உலக போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் மற்றும் லியோ சிலாட் ஆகியோர் தங்களது கண்டுபிடிப்பான குளிர்சாதன பெட்டிக்கு காப்புரிமம் பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு யாழ் பொது நூல் நிலையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தெற்கு வியட்நாம் அரசு தலைவர் நியோடின் டியம் மீதான இராணுவ புரட்சி தோல்வியில் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொடிஷியாவில் தற்போதைய ஜிம்பாப்வி ரொடிசியாவில் இயன் ஸ்மித் தலைமையிலான வெள்ளை இன சிறுபான்மை அரசு விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலிய பிரதமர் கவ் விட்லம் தலைமையிலான அரசை அதன் ஆளுநர் கலைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இங்கிலாந்து திருச்சபை பெண்களையும் சமய குருக்களாக சேர்ப்பதற்கு முடிவெடுத்தது இரண்டாயிரமாவது ஆண்டு ஆஸ்திரியா நாட்டின் கப்ரன் என்ற இடத்தில் கேபிள் கார் தீப்பி தீப்பிடித்ததில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு யாசர் அராபத் அவர்கள் இறந்துவிட்டதாக பாலஸ்தீன விடுதலை இயக்கம் அறிவித்தது மகமூத் அப்பாஸ் அந்த இயக்கத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நியூசிலாந்து மற்றும் பிரிட்டனுக்கு இடையே நடைபெற்ற போர்களில் உயிர் நீத்த நியூசிலாந்து பிரிட்டிஷ் வீரர்களை மரியாதைப்படுத்தும் விதமாக நியூசிலாந்து போர் நினைவு சின்னத்தை ராணி எலிசபெத் அவர்கள் லண்டனில் திறந்து வைத்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நாசா ஜெமினி பனிரெண்டு விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அனுசியா சாராபாய் இந்தியாவின் பெண்கள் தொழிலாளர் இயக்கத்தின் முன்னோடி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆண்டு அபுல் கலாம் ஆசாத் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆச்சாரிய கிருபலானி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கியா பே விஸ்வநாதம் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி எஸ் இந்திய எழுத்தாளர் பதிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்பார் எஸ் விஜயராகவாச்சாரியார் இறைகதை சொற்பொழிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு டி ராஜலட்சுமி தமிழ் திரைப்படத்துறையின் முதல் நடிகை முதல் பெண் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மரகதம் சந்திரசேகர் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எஸ் தட்சிணாமூர்த்தி தென்னிந்திய இசையமைப்பாளர் பின்னணி பாடகர் கர்நாடக இசைக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு பா ஆப்டின் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனில் காக்கோட்கர் இந்திய அணு அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மைக்கேல் தி கிரேட்சர் இலங்கை ஆஸ்திரேலிய புதின எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பி எம் புன்னியா மீன் இலங்கை எழுத்தாளர் நூலாசிரியர் வெளியீட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொன்னம்பலம் தமிழக நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அசோக் செல்வன் தமிழ் திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கேப்டன் மயூரன் தமிழீழ விடுதலை புலி போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு சுந்தா தமிழக எழுத்தாளர் கல்கி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சத்தியவாணி முத்து தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு யாசிர் அராஃபத் பாலஸ்தீன தலைவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பீட்டர் ட்ரக்கர் ஆஸ்திரிய அமெரிக்க எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கே சுபாஷ் தென்னிந்திய திரைப்பட இயக்குநர் திரைக்கதை ஆசிரியர் இந்நாளின் சிறப்புகள் அங்கோலா நாட்டின் விடுதலை தினம் பெல்ஜியம் நாட்டில் பெண்கள் தினம் குரோஷியா நாட்டில் குழந்தைகள் தினம் பிரிட்டன் மற்றும் காமன்வெல்த் நாடுகளில் நினைவுறுத்தும் தினம் என்று இந்தியாவில் தேசிய கல்வி தினம் மாலுத்தீவுகள் நாட்டின் குடியரசு தினம் மற்றும் போலந்து நாட்டின் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே